ீதட்சிாமிகி கேந்திரை சூத்திர முனீந்திரீசாஷ் யதீந்திர மேஷி கிமா வித்தியை ேவே ஷா டமே மேவிரவிணம் மேவெக ஓம் நமோ விதையத்திரு வம்ச ரிஷிபியோ மஹ நமோ குருபியோபி பிரானோவாஹமேணுமே பசியே மாஷனா ங்கை வேேமமேவீய விஷவே நாக்ஷோ அரிஷ்டே ஸ்வீனோஸ் ஓ பிராாந்திரவீகா போகாஸ் புனரபிஷணோ காமனியன் பீவ்வா சிஷான்ஸ்வீதி மதுரம் மாயையோஜய மாயாசியம் பரமம் ப்மைய यो ோ விஷ்ராமவிதிஜவிஷையன் பிரச்சோ புவமீன் ஜோதிஷ்மா சர்வேதான் புனர்ப்பி சர்வன் ஆத்மசோனு अगति-जगति-मत्तां அஜமபிஜனோகம் பிரபைத் பக்த ஜம்தாக்கம் ஹிவிதவிஷயா முதாநயவி பிரா வைஷாஜனோத்தரம் ூத்தனியலோக்கியமிய ஜனியனுமர்லம் பூத்தேதோ யம் பூஜ்யம் பரமர்னோஸ் யாக்காசா பிரதிஹமஸ்வாந்தமோக்கார மஜ்ஜோன்மச்சோரேகசனோதன்வதிசனேமேவா் வோ தௌ பாவனையனுமஸ ேத்தரம் இவனூவன்விஷ்வே ததபி தப்பி ஓங்கார ஏவ உபனிஷத் ஓங்காரத்வாரா பிரம்ம விசாரம் பண்ணுகிறது ஆத்மவிச்சாரம் பண்ணுகிறது நம்ம எப்படி அதை கனெக்ட் பண்ணியிருக்கோம்னா ஓங்குற ஓங்கார விசாரம்தான் ஜகத் விசாரம் ஜகத்விச்சாரந்தான் பிரம்மவிசாரம் பிரம்ம விசாரந்தான் ஆத்மவிச்சாரம் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இந்த சம்பந்தங்கள்லாம் நமக்கு தெளிவாக புரியணும் அதுக்காக தான் நம்ம விசாரத்தை தொடங்கியிருக்கோம் சாரம் என்ன பிரம்ம சத்தியம் ஜெகன்மித்யா தான் சாரம் இதனால பிரம்மசத்தியம் ஜெகன்மித்யான்னு சொல்றதுனால நேற்று நான் சொன்னதுன்னா சுருக்கி சொல்றேன் பிரம்ம சத்தியம் ஜெகன்மித்யான்னு சொல்றதுனால என்ன பிரயோஜனம் அப்படின்னு கேட்டா அத்வைத ஜானம் பிரயோஜனம் அத்வைதானந்தான் பிரயோஜனம் ஞாபகம் வச்சுங்கோ அத்வைத்தங்கிறது ஒரு அவஸ்தை இல்லை அத்வைத்த நிலை அப்படின்னு சொல்றதை நம்ம ஒத்துக்க மாட்டோம் அத்வைத்தம் வந்து ஒரு ஸ்டேட்டஸ் அது ஒரு நிலை அத்வைத நிலை வேறு துவைத்த நிலை வேறுன்னு சொன்னால் ஜாகிரதையாக பிரிந்த சாஸ்திரம் படிக்காமல் இந்த அத்வைத நிலைங்கிற விஷயங்கள்லாம் தெளிவாக புரியாது ஆதிசங்கரர் அத்வைத ஜஞானம்ங்கிறத சொல்றார் அதாவது ஜானம் இருக்கிற போதே அத்வைத ஜஞானமும் இருக்குன்னே சொல்றார் அதுதான் ரொம்ப முக்கியம் நம்ம வந்து துவைத்த ஜானத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டோம்ங்கிறது வேற விஷயம் அத்வைத ஜானமும் துவைத்த ஜானமும் ஒரே அவஸ்தையில தான் இருக்கு இப்ப ஜாக்கிரத அவஸ்தையில தான் நம்ம இருக்கோம் ஜாகிரத அவஸ்தையில் தான் குருக்கிட்ட போகிறோம் ஜாகிரத அவஸ்தையில் தான் வேதாந்தம் படிக்கிறோம் ஜாகிரத அவஸ்தையில் துவைதம் நல்லா சாலிடாக அனுபவமாக இருக்குது இது சுசுப்தி அனுபவம் இல்லை ஜாகிரத அவஸ்தையில் தான் இருக்கும் ஜாகிரத அவஸ்தையில் இருந்து கொண்டு துவைதத்தை அனுபவித்து கொண்டு இருக்கும் பொழுதே சாஸ்திரம் சொல்லி துவைதம் வந்து துவைத அனுபவம் சத்திய அனுபவம் கிடையாது அத்வைத அனுபவம் தான் சத்திய அனுபவம் ரெண்டு அனுபவம் இருக்குது அனுபவங்கிற ஒரு வார்த்தை வேற இருக்கு அடுத்தது அதாவது அனுபவிக்கிற போதே அத்வைதையும் சேர்த்து தான் அனுபவிக்கிறோம் நம்ம கவனம் எதுல இருக்கு தெரியுமே எத்தனை முறைதான் கற்றினும் கேட்கினும் என் இதயம் ஒடுங்கவில்லை அது மாதிரி பாம்பை பாக்கிற போதே கயிறையும் பார்த்து இருக்கும் ஆனா நமக்கு கயிறை போக்கஸ் பண்ண தெரியல இந்த ஃபோக்கஸ்ங்கிற வார்த்தையை நல்லா புரிஞ்சுக்கணும் அதை கவனிக்கிறது இங்கே ஒரே நேரத்தில் ரெண்டும் இருந்தாலும் இப்போ இங்கே வெளிச்சம் இருக்குது ஆகாஷம் இருக்குது ஆகாசம் இருக்குது பிரகாசம் இருக்குது ஆனால் நம்ம ஆகாசத்தை பார்க்குறோமா பிரகாசத்தை பார்க்குறோமா நம்ம கவனமெல்லாம் ஆகாசப் பிரகாசத்துலையா இருக்குது ஆளை பார்த்துட்டு இருக்கோம் ஏ வந்திருக்கான் இப்படி வந்திருக்கான் யார் யார் என்ன என்ன இதைத்தான் பார்த்துட்டு இருக்கோம் நெடுச்செல்து பார்க்குறோம் ரெண்டு மேலே எதையாவது பார்க்கறோம் ஆகாசத்தை கவனிக்கிறோமா அதான் இருக்கேன்னா ஆகாசம் தான் இருக்க ஆகாசம் இல்லாமல் ஏதாவது பண்ண ஒன்று இருக்குமா பிரகாசம் இல்லாமல் எதையாவது நீ பார்க்க முடியுமா ஆகாசத்தையோ பிரகாசத்தையோ நாம கவனிக்கிறது இல்லை ஆனா இருக்குன்னு நமக்கு தெரியும் இது நமக்கு வந்து இதுக்கெல்லாம் சாஸ்திரம் படிக்க நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான் இது எக்ஸாம்பிள் திருஷ்டாந்தம் ஆகாசத்தையும் பிரகாசத்தையும் நாம எப்படி கவனிக்காம இருக்கோமோ ஆனா அது இல்லைன்னா எந்த விவகாரமும் இல்லையோ அதே மாதிரி இந்த அத்வைத பிரம்மன் இல்லைன்னா ஒரு விவகாரமும் பண்ண முடியாது ஆனா இந்த அத்வைத பிரம்மனை நாம கவனிக்கிறது கிடையாது ஆகாச பிரகாசத்தை எப்படி நாம போக்கஸ் பண்றது அது மாத்திரம் இல்ல ஆகாச பிரகாசத்தை கவனிச்சா சம்சார நிவர்த்தி ஆகுமோன்னா ஆகாச பிரகாசத்தை கவனிச்சா சம்சார நிவர்த்தியோ பந்த நிவர்த்தியோ மோட்ச பிராப்தியோ ஏற்படாது ஆனா வந்து அத்வைத பிரம்மனை நாம போக்கஸ் பண்ணினோம்னா கவனிச்சோமானா நமக்கு சம்சார நிவர்த்தி பந்த நிவர்த்தி மோக் பிராப்தி கிடைக்கிறது பிரயோஜனம் கிடைக்கிறது சங்கராச்சாரியர் அதை அத்வைதானனால என்ன பிரயோஜனம் நீ கேட்கலாம் அத்வைதால பிரயோஜனம் வந்து சத்தியத்துவம் போய்விடுகிறது ஆஹ் பிரம்மசத்தியம் ஜெகன்மித்யாங்கிற ஒரு சாஸ்திரத்தினுடைய உபதேசமானது அந்த விஷயத்தை நாம ஏற்றுக்கொள்ளும் பொழுது அதை நம்ம திருடமாக பாதிக்கடுவதில்லைனாலதான் கிருஷ்ணர் சாதாரணவே சொன்னம் எஜயந்தேத்தே புருஷம் புருஷர் சமதுக்க சுகம் தீரம் சஹா அமிர்தத்வாய கல்பத்தை இந்த குளிர் வெப்பத்தை சகிச்சுக்கிறவனுக்கே மோக் அடைகிறதுக்கான யோக்கியத்தை வரும் குளிரையும் வெப்பத்தையும் எவன் சகிச்சுக்க பழகிறானோ வாழ்க்கையில் ஏற்படுற சுக எவன் சகிச்சுக்க பழகிறானோ அவன் இந்த துவைதத்தையே ஜெயிக்கிறதுக்கான சக்தியை அடைகிறான் ஆக சகிப்புத்தன்மையை பழகுகின்றவன் இரு <Lo giaSo>, <educAN3> <Gustaf> <parfois> முதல்ல சகிச்சுக்கிறோம் அப்புறம் அது அது வந்து அவனுக்கு அது படுறதே இல்லைன்னா முதல்ல கஷ்டமாக தான் இருக்கு ஆனால் பொறுத்துக்கிறேன்னா இல்லையா நீ அங்கேயும் நடக்கிறதெல்லாம் பார்த்தேன் கஷ்டமாக தான் இருக்கு சுவாமிஜி எல்லாம் மெட்ராஸ்லாம் சௌகரியமா நம்ம அங்கேயும் போய்ட்டு இது வந்து எல்லாம் ஒரு சௌகரியம் இருக்கு இந்த மாதிரி காட்சி மெட்ராஸில் கிடைக்காது நமக்கு இந்த மாதிரி மழையை பார்க்க முடியுமா அங்கே கடல் இருக்கு அதுக்கு ரொம்ப தூரம் போகணும் கட்டடம் நிறைய மறைச்சுன்னு இங்கே வந்து இங்கே இருக்கிற இதுவும் இருக்குது இங்கே ஒரு சௌகரியங்களும் இருக்குது உங்களுக்கெல்லாம் அப்படிலாம் நீங்கள் நினைக்கல நான் நினச்சிக்கிறேன் உங்களுக்கெல்லாம் அதெல்லாம் கிடையாது இருந்தாலும் நான் நினச்சிக்கிறேன் எல்லாம் அசௌகரியங்கள்லாம் இருக்கும் போட்டுருக்கு அப்படி அப்போ என்னென்னா இந்த துவைதத்தை எவன் சகிச்சுக்க பழகிறானோ சகிச்சுக்கிறோம் சகிச்சுக்க பழகிற முதல்ல வந்து கொஞ்சம் புரியல கஷ்டமாக தான் இருக்குது சகிச்சுக்கிறோம் ஆனால் அதுக்கப்புறம் என்னாகிறதுனா இந்த வேதாந்தம் படித்து படித்து அத்வைத ஞானம் பலமாக பலமாக என்னென்னா அது அப்படி ஒன்று இருக்கிறதாவே தெரியல நான் எங்கே சகிச்சுக்கிறேன் அது தானே அப்படின்னு சொல்கிறோம் வள்ளுவர் சொன்ன மாதிரி பொருத்தல் இறப்பினை என்றும் அதனை மறத்தல் அதனினும் நன்றுங்க என்ன வழி வழிபாரு அதாவது ஒருத்தர் நமக்கு பண்ணின கஷ்டத்தை பொறுத்துக்கிறது ரொம்ப நல்லதுன்னார் பொருத்தல் இறப்பினை என்றும் இறப்புனா அந்த இடத்துல வந்து மற்றவங்க நமக்கு ப பண்ணியிருக்கிற தூ கொடுத்துருக்கிற கஷ்டங்கள் நமக்கு மற்றவங்க பண்ண தீமைகள் அதை பொறுத்துக்கிறது ரொம்ப நல்லதுன்னு அதுக்கு மேலே ஒரு வழி போனார் அதனை மறத்தல் அதனிலும் நன்றி எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது அவங்க பண்ணினது அதை நான் அன்னைக்கு பொறுத்துண்டேன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா இருக்குது இருக்கு நான் பட்ட கஷ்டம் எனக்குத்தானே தெரியும் ஆனால் அன்னைக்கும் பொறுத்துண்டே இன்னைக்கும் பொறுத்துன்னு இருக்கேன் அப்படின்னா என்ன அர்த்தம் இன்னும் அதை மறக்கலேன்னு அது மாயையோட மகிமை பொருத்தல் இறப்பினை என்றும் அதனை மறத்தல் அதனும் நன்ற இன்னொரு இடத்துலையும் கேட்டுக்கோணம் நன்றி மறப்பது நன்றல்ல நன்றல்லது அன்றே அப்பொழுதே மறப்பது நன்றி நான் ஒருத்தன் நமக்கு செஞ்ச நல்லதை மறக்க கூடாதுன்ற நல்லதையும் மறந்துட்டால் நல்லது என்ன கெட்டதை மறக்கணும்னா நல்லதையும் மறந்துவிட்டால் தான் நம்ம தப்பிக்க முடியும் பரவாயில்லை அது ஒரு வேல்யூவாக சொல்லிவிட்டேன் நன்றி மறப்பது நன்றன்று நன்றல்லது நன்றி அர்த்தம் நமக்கு செஞ்ச கெட்டதுன்னு அர்த்தம் நமக்கு இன்னொருத்தர் நமக்கு பண்ணின கெடுதலை அன்றே மறப்பது நன்று அப்பவே மறக்கிறது நல்லது எதுக்கு இதை நம்ம சவிச்சுக்க பழகினோமான ஏற்றுக்கொள்ள பழகு கொள்ள பழகு இருக்கிறான் அப்படி போடணும் இருமைகளை வெல்லக்கூடிய அறிவாற்றலை பெற்றுகின்ற வேப்பரையில் உட்கார்ந்துதான் சில சாமியாருக்கு வருமா அந்த பீடத்தில் உட்கார்ந்த அருள் வாக்குலாம் வரும் இதுதான் அருள்வாக்கு இப்ப இருமைகளே வெல்லக்கூடிய அறிவாற்றல் இப்படி அதுதான் சங்கராச்சாரிய சொல்கிறார் அத்வைத ஞானத்தினுடைய பிரயோஜனம் என்னன்னு நீ கேட்பேன் எனக்கு தெரியும் சரி இந்த அத்வைதானால என்ன பிரயோஜனம்னா இருமைகள் இருமைகளால் ஏற்படுற பந்தம் நமக்கு ஏற்படுறது பந்தம்ங்கிறது என்ன சுகத்தில் விருப்பம் துக்கத்தில் வெறுப்பு அதுதானே கடைசியில் முடியுது அஜ்ஞானமும் ராகத்வேஷம் பிரகாசியோ தாவோ தோப்தா கோபால நந்தனஹாங்கிறது அடிக்கடி நினைக்க வேண்டி இருக்கும் படிச்சுட்டே இருக்கிறது நினைக்கத்தான் தோணும் நேற்றுக்கு என்னெல்லாம் டெவலப்மெண்ட்டுங்கிறத திரும்ப ஞாபகப்படுத்துறேன் பிரம்ம சத்தியம் ஜெகன் மித்யா சங்கராச்சாரியா நான் கொஞ்சம் சொல்றேன் அப்போதான் உங்களுக்கு அது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்போ கொஞ்சம் சொல்றத கொஸ்டின் படிச்சு சொல்றேன் இப்போ பிரம்ம சத்தியம் ஜெகன் மித்யான்னு சொன்னதுனால அத்வைத ஜானம் பிரயோஜனம்ங்கிற அத்வைத ஜானத்தினால என்ன பிரயோஜனம் அப்படின்னு கேட்டா தைதே சத்திய புத்தி நிவத்தி ால என்ன பிரயோஜனம் நீ வந்து என்னது ஹர்ஷாஹி முக்தா பதி அந்த சொல்லணும் ஹர்ஷ அமருஷ मुक्तो ய உதை முயவன் சொன்னார் பரானுக்கு அதுதான் ஜானி தோமா பசிய பசியம் நணியாமி சஜமே நணியாக வோமாத்மா உடபுடமா சயோ மயி வ ஆத்மௌமியனம்ஜுன சுகம் வா இது போயிட்டே இருக்கணும் பரமேஸ்வரம் வினசியம் சி இதுதான் பிரயோஜனம்னா விற்பி அப்படின்னா இந்த துவைத்தம் எதுனால தெரியறதுன்னு கேள்வி அடுத்த கேள்வி வந்து அஜானத்தினால்தான் தெரியாஸ்தி கிஞ்சன பிரம்ம ஒன்னுதான் இருக்கு இரண்டாவதா ஒரு பொருள் கிடையாது இரண்டாவதாக ஒன்னு இருக்கிறதுனால பயம் ஏற்படுறதுன்னு சொல்லுகிறது உபனிஷத்து உதரமந்தரம் குரு தேதயம் பவதி நிறைய மந்திரம் உங்களுக்கு மனசில் ஓடிண்டே இருந்தால் தான் இதை என்ஜாய் பண்ண முடியும் இல்லாட்டி நான் மாத்திரம் என்ஜாய் பண்ணி சொல்லிட்டுருவேன் அதில் உபனிஷத் மந்திரங்கள் எல்லாம் நிறைய மனசில் ஓடிண்டே இருக்கணும் அப்போ தான் ஒன்று சம்பந்தப்படுத்தி பார்த்து பார்த்து ரசிக்கும் மனசு அந்த விஷயங்கள் எல்லாம் அந்த புத்தி அதையிலையும் கனெக்ட் பண்ணி கனெக்ட் பண்ணி மனசில் அந்த நிஷ்டை ஏற்பட்டுகிட்டே இருக்கும் ஒரு ஒரு க்ணமும் தான் நடக்கிறது அப்போ அஜ்ஞானத்தினால துவைத திருஷ்டி ஏற்பட்டது நம்ம ஒரு கருத்து சொன்னேன் பொருள் ஒன்று தான் பொருள் ஒன்று தான் திருஷ்டி ரெண்டுன்னு சொன்னேன் அக்ன திருஷ்டியா துவைத்தம் அனுபூயத்தை ஞானி திருஷ்டியா பிரஜ திருஷ்டியா சொன்ன அக்ன திருஷ்டியா துவைத்தம் அனுபூயத்தை பிரஜ திருஷ்டியா என்ன அனுபவியத்தை அத்வைதம் அனுபவியத்தை சொல்லிக்கிட்டே இருக்கணும் திரும்ப திரும்ப ஆஹா வஸ்து ஏக்கம் திருஷ்டி துவயம் அப்படின்னு சொன்னேன் ஒரு திருஷ்டி சம்சார ஹேத்து திருஷ்டி பந்த ஹேத்து திருஷ்டி இன்னொரு திருஷ்டி சம்சார நிவிறி திருஷ்டி பந்த நிவத்தி திருஷ்டி ஒரு பார்வையினால சம்சாரம் விரத்தி இன்னொரு பார்வையினால சம்சாரம் நிவத்தி இதுக்கு வேறு ஒன்றும் பண்ண வேண்டாம் வெளியில் மாற்ற முடியாது இதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப ப்ராப்ளமாக இருக்க நீ போயிடுன்னா போயிட்டானேன்னு அப்புறம் அது ப்ராப்ளம் ஆகிடு இதெல்லாம் பண்ணுவான் அப்படின்ட்டு அது ஒரு பிரச்சனை போயிட்டான்னு சொன்னாலும் ப்ராப்ளம் நீ இருக்கிறபோதே இல்லைன்னு நினச்சிக்கோ நீ சொன்ன இல்லையா தியானத்தில் சொன்னேன் இல்லையா ஹஸ்பண்டோட கூட வந்துருக்காங்க இருந்து தெரியும் எனக்கு இருந்தாலும் என்ன சொல்கிறோம் நான் இருந்தாலும் நான் தனியாக வந்திருக்கேன் நான் தனியாக இருக்கேன் எனக்கு ஒன்றும் பொறுப்பெல்லாம் கிடையாது நான் தனியாக இருக்கேன் நான் மாத்திரம் இருக்கேன் தக்ஷணாமூர்த்தி நானும் தான் இருக்கேன் அத்தனை பேர் சேர்ந்து தியானம் பண்ணுறோம் ஆனால் மனசு கூட நினைச்சுக்கிறது என்ன நம்மளை சுற்றி யாரும் கிடையாது நினைக்கலாமே இப்போ வந்து சில சில வீட்டில எல்லாம் கோபம் வந்துன்னா செத்தம் போடுவாங்க அம்மா அப்பா எல்லாம் சொன்னவங்க நீ எனக்கு பிள்ளையும் இல்லை நான் உனக்கு அம்மா அப்பாவும் நாங்கள்லாம் உங்களுக்கு அம்மா அப்பாவும் இல்லை சொன்னதுனால அப்படி ஆகிடுமா என்ன அப்படி இப்படி சொல்கிறாங்க சொன்னதுனால அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து வாகனா எது உண்மை அதுவும் உண்மை இதுவும் உண்மைன்னா எது உண்மையான உண்மை அப்போ கேள்வி ஒருமை அப்போ ஏதோ கோபத்தில் பேசினேன் அதை பெருசாக எடுத்துக்கிறதா அப்படிங்க இதெல்லாம் இருக்கு அனுபவத்து பஞ்சாயிரத்துக்கு முன்னாடி இல்லைங்கிறான் அப்புறம் இருக்குங்கிறான் இவன் சொன்னாலும் சொல்லாட்டாலும் அதுதான் உண்மை ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்காட்டாலும் இவங்க தான் அம்மா அப்பா இவன் தான் பிள்ளை அது மாதிரி நம்ம ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்காட்டாலும் இருக்கிறது பிரம்மன் தான் பிரம்மார்ப்பணம் பிரம்ம ஹவிஹி பிரம்மா சங்கராச்சாரியில விஷ்ணுவை சால கிராமத்துல விஷ்ணுவை கற்பனை பண்ற மாதிரி உண்மையிலேயே பிரம்மந்தான் பிரம்மத்துலதான் நீ அர்ப்பணத்தை கல்பன பண்ணியிருக்க ஹவிச கல்பனை பண்ணி இருக்க அக்னிய கல்பனை அதாவது அர்ப்பணம் அத்தியஸ்தம் என்ன அந்த என்ன சர்வாணி என்னென்ன அத்தியஸ்தானம் சம்பிரதானம் எல்லாமே இப்போ வந்து அதில் வந்து இல்லை இல்லை இதெல்லாம் வந்து அர்ப்பணத்தில் பிரம்மத்தை அத்தியாசம் பண்ணக்கூடாது அர்ப்பணத்தில் வந்து கரண்டியில் பிரம்மத்தை அத்தியாசம் பண்ணலை நாம பிரம்மத்தில் கரண்டி அத்தியாசம் பண்ணிருக்கோம் புரியுறது இல்லையா கரண்டியில் பிரம்மத்தை அத்தியாசம் பண்ணலை கல்லில் இப்போ வந்து தட்சிணாமூர்த்தி அத்தியாசம் பண்ணியிருக்கோமா என்ன சொல்வது ஆமாம் சுவாமிஜி இது அத்தியாசம்னு சொல்கிறோம் வாஸ்தவமா பிரம்மத்தில் கல் அத்தியாசம் பண்ணி கல்லில் தட்சிணாமூர்த்தி அத்தியாசம் பண்ணிருவோம் எது கரெக்டு பல சுத்துருதா பிரம்ம கல்ல கற்பனை பண்ணி கல்லுல தட்சிணாமூர்த்தி அத்தியாசம் பண்ணிருக்கோம் அதாவது பிரம்மன் அதிஷ்டானம் கல்லு ஆசிரியம் தட்சிணாமூர்த்தி ரூபம் அத்தியாசம் புரியுது பிரம்மன் தான் அதிஷ்டானம் நாம ரூபங்கள்லாம் வந்து அதுல ஆசிரியம் ரூபங்கள்லாம் வந்து ஆசிரியம் அதுக்கு நாம நாமரூபமே ஆசிரியம் வச்சு அதனால ஏற்படுற பந்தமும் சுகதுன்னு போட்டு நாமரூபங்கள் ஆசிரயம் பிரம்மன் அதிஷ்டானம் சுகதுக்கம் அத்தியாசம் என்ன சொன்னா அத்தியாசம் தானே சொல்றோம் துக்கமும் அத்தியாசம்தான் சுகமும் அத்தியாசம் ஏன் துக்கமும் அத்தியாசமும் எப்படி சொல்லுகிறீர்கள்லாம் ஒருத்தனுக்கு துக்கமாக இருக்கிறது இன்னொருத்தனுக்கு சுகமாக இருக்கு ஒருத்தன் குண்டு வைக்கிறவனுக்கு ஆனந்தமாக இருக்கு குண்டு வச்சு சாகிறவனுக்கு துக்கமாக இருக்கு இப்போ சுக துக்கம்னு எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுதான் இதுக்கு இதை ஏன் சுவாமி இப்படிலாம் நடக்கிறதுண்ணா அதனால்தான் எனக்கும் தெரியலன்னா ஏன் சுவாமி ஒருத்தன் குண்டு சந்தோஷமாக வைக்கிறான் வெடிக்கிறது இந்த குண்டு வெடிக்கிறான்னு சொன்னது கல்பனைத்தன் துக்கப்படுறது இவனுக்கு சுகம் என்ன அவன் சுகப்படுறது அவனுக்கு இவனுக்கு துக்கமா இருக்கு இதுல இருந்து அத்தியாசம் புரியல சம்சாரா அதனாலதான் நம்ம என்ன சொல்றோம் இந்த ஞானம் வந்துச்சுன்னு சொன்னா அத்தியாசம் தான் போறது ஜெகத்துக்கு போறது இல்லை நாமரூபம் நீங்கி விடுறதா என்ன அத் பிரேம் நீங்க இருக்கு ஆனா அது சம்சாரத்தை கொடுக்க முடியாது எரிந்த கயிறை போல எரிஞ்ச கயிறை வச்சு ஏதாவது கட்ட முடியுமா ஆனா அது எரிஞ்ச கயிறு அப்படியே மாறுறது மாதிரியே இருக்கு நீங்க வந்து நெருப்பு வச்சுட்டீங்கன்னா கயிறு அப்படியேதான் இருக்கும் ஆனா எரிஞ்சு போயிடும் வரும் அப்படியே இருக்கு என்னது தம் வித்யா துக்கோக வியோகம் யோக சந்தீகம் துக்கத்தோட உன்னை சம்பந்தப்படுத்திக்கிறதுல இருந்து உன்னை விடுவிச்சுக்கிறதுக்கு பேர் தான் மோட்சம்னு இப்போ இதிலேருந்து என்ன தெரியறது சுவாமிஜி ரொம்ப சிரமமாக இருக்குன்னா நீ ஏன் சிரமத்தை பிடிச்சுன்னு இருக்கேன் நான் இன்னும் இப்படி சொல்கிறேன் அப்படின்னு கேட்டால் என்ன சொல்வது ஆமாம் எத்தனை வருஷம் ஆன என்ன அழுதாலும் அவள் தான் புள்ள பக்கணும்னு மாதிரி ஒரு ஒரு உதாரணம் அழுதாலும் அவ தான் பெத்த ஆகணும் அது மாதிரி சம்சாரத்தை விடுவிக்கிறது என்ன பண்ணும் குரு சொல்லி கொடுக்க முடியும் நம்ம தான் விடணும் சிரமமாக இருக்குது அழறது கஷ்டப்படுறது அப்படின்னா நம்ம தான் அதை விட்டா அது மாதிரி எதமாத்திரம் சுகத்தையும் விட்டாகணும் தான் டீயே அதுவும் சுகமும் அத்தியாசம்தான் யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் அதனின் இளம் நீங்க வந்து துக்கத்தை விடணும்னா துக்கத்தை விடணும்னா சுகத்தையும் விட்டுதான் சுகத்தை விடுறதுதான் சுகம் சுகத்தை விடுறதுதான் சுகம் என்ன வள்ளுவர் சொன்னார் இன்பம் விழையான் இடும்பை இயல்பென்பான் துன்பம் உறுதல் இழல் அப்படின்னா என்ன அர்த்தம் அவனுக்கு துன்பம் இல்லைங்கிற துக்க சகஜம் பானான் ஆனா அவனுக்கு துக்கம் இல்லையா எப்படி அர்த்தது துக்கத்தை சகஜம் நினைக்கிறவனுக்கு துக்கம் துக்கம் இல்லை அப்படி சொல்றார் திருவள்ளுவர் சந்தோஷத்தை விரும்புறதில்லை இன்பம் விழையா இடும்பை துன்பம் உருதல் இழல் இந்த குரலை நீங்க நல்லா தியானம் பண்ணி பார் பேசினா போறது படிச்சா கூட போறது அவ்வளவு ஆழமான விஷயம் இந்த குரலுக்குள்ள உட்கார்ந்து இன்னாமை இன்பம் என கொழிந்தார் சுகத்தையும் துக்கத்தையும் இதெல்லாம் உலகத்துல நம்ம முதல்ல எதை சுகம்னு நினைக்கிறோமோ துக்கம் நினைக்கிறோமோ அது இந்த ஜானத்தினால என்ன ஆயிடுறதுன்னா சுகத்துக்கும் மதிப்பில்லை துக்கத்துக்கும் மதிப்பு இல்லை சொல்றது சுலபம் நடைமுறையில் கஷ்டம்னு தோணும் ஆனால் எல்லாத்துக்கும் டைம் தான் இது ஒரே நாளில் மனசில் போகமாட்டேங்கிறது உண்மை புரிஞ்சுட்டா கூட இப்ப வந்து என்னதான் இருந்தாலும் கர்ணன் ரொம்ப வருஷம் யார்கிட்ட வளர்ந்தான் இந்த தேர்வட்ட தான் வளர்ந்துருக்கான் ராதைகிட்டதான் வளர்ந்துருக்கான் அவனுக்கு ஒரு ரொம்ப வருஷம் வளர்ந்துட்டுக்கு பிறகு உங்கள் அம்மா குந்தின்னு சொன்னதுக்கு பிறகு குந்தி கிட்ட அவனுக்கு ஒரு அன்பு வளருமா அவனை வளர்த்த அம்மாட்டுருக்குமா அன்பு ஜாஸ்தி சொல்லுவோம் இது உண்மை தானே இத்தனை வருஷமா அம்மா பெத்தா அவள்தான் பெத்து பெட்டியில் வச்சு அனுப்பிவிட்டான் அப்புறம் அவளுக்கும் அம்மாவுக்கும் அவளுக்கு அவனுக்கும் கனெக்ஷனே இல்லை சம்பந்தமே இல்லை அப்புறம் ஆனால் உண்மை என்னது குந்தி புத்திராக கர்ணன் குந்தி புத்திரன்தான் ஆனால் எப்போ தெரிகிறதுனா யுத்த சமயத்துல தெரியுது கடைசியில யுத்தம் கர்ணன் சாகரத்துக்குனால தான் கர்ணனுக்கு தெரியுது அப்படி தெரிஞ்சாலும் அவன் மனசுல நாம் குந்தி புத்திரனுங்கிற அந்த எண்ணமானது ஆழமாக எவ்வளவு சீக்கிரம் போகும் கஷ்டம் தானே கொஞ்ச நாளாகும் அதுக்குள்ள அவன் இருக்கணும் அது மாதிரி நீங்களும் புரிஞ்சுக்கணும் நம்ம என்னதான் நீ தத்துவமசி அகம் பிரம்ம தத்துவமசி அப்படின்னு விழுந்து விழுந்து சொல்லிட்டு இருந்தாலும் தேஹோஸ்மி தேகோஸ்மி தேகோஸ்மி தேகோஸ்மி கிரகி அஸ்மிஸ் அஸ்தி இதெல்லாம் இருக்கேன் அதெல்லாம் நான் வந்து கிரகத்தில் இருக்கேன் வீட்டில் இருக்கேன் இதெல்லாம் இருக்கு நீ உனக்கு ஒன்றும் கிடையாது நீ பூர்ணமானவன் உன் நீ தேகமே இல்லை அப்படின்னு சொன்னால் ஒரேடியா சரியாயிடுமா கர்ணன் நினைச்சுங்க அது மாதிரி என்ன பண்ணணும்னா தற்சித்தனம் தற்கனம் அந்யோன்யம் தத் பிரபோதனம் ஏதேக பரத்சம் தான் அர்ஜுனன் சொன்னியன மதுசூதன நீ சொல்றதெல்லாம் கேட்டால் ரொம்ப ஆனந்தமாக தான் இருக்கு ஏதம் நஷியமிம் ஸ்திதி இந்த மனசு ஸ்திரமாக இருக்க மாட்டேங்குது சஞ்சலத்துவ என்ி பண்றது கிருஷ்ணச்சலம்மாலவம் தன் வாசுஷம் அவரோடனே சந்தோஷமா சந்தேகமே இல்லை மகாபாஹோ மனோ துர் அபிய வைராச்சார கௌன்ய வைரா வைராக்கியத்தினாலையும் அபியாசத்தினாலையும் அது கொண்டு வர முடியும் அதுக்கு என்ன பண்ணுறதுன்னா நிறைய கேம்ப்லாம் அட்டன் பண்ணணும் நிறைய விடாமல் பேஷண்டே இருக்கணும் சாஸ்திரத்துலேயே ஊரின் ஜிலேபி ஜீராவில் ஊடுற மாதிரி ஊருகா சொல்லக்கூடாது இது நல்லது இல்லையா அளந்த விஷயம் ஜிலேபி ஜீராவில் ஊரின் மாதிரி குலாப் ஜாமுன் மாதிரி எதெல்லாம் ஊறுறதோ அது மாதிரி நம்மளும் அதெல்லாம் ஊறாம அதில் ஊறுறதை ரசிக்காமல் இருந்தால் இது ஊறும் இல்ல இல்ல அதையும் பார்த்து போங்கலாம் இருக்கட்டும் இதெல்லாம் நான் சொன்ன விஷயங்களை திரும்ப நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன் பிரம்ம சத்தியம் ஜெகன்மித்யாங்கிறது சாஸ்திரத்தினுடைய சித்தாந்தம் அதனுடைய பிரயோஜனம் அத்வைத ஜானம் பிரயோஜனம் அத்வைதானால பிரயோஜனம் சம்சார நிவத்தி பிரயோஜனம் அதெல்லாம் பார்த்தோம் அப்புறம் வந்து ஏன் அப்படி இவ்வளவு பெரிய உண்மை இருக்கும் பொழுது நமக்கு ஏன் இப்படி அனுபவம் இப்படி இருக்கு அப்படின்னு கேட்டா அது கற்பனையினால் இப்படி இருக்குது அப்படின்னு சொன்னோம் அப்போ வந்து ஒரே விஷயம்தான் இருக்கா ரெண்டு விஷயம் இருக்கா கேட்டால் திருஷ்டி பொருள் ஒன்று பார்வை வேறுன்னு அதுக்கு தான் இந்த அதிஷ்டானம் ஆசிரியம் அத்தியாசம்னு சொல்லியிருக்கேன் எந்த வஸ்துவை பார்த்தாலும் அதிஷ்டானம் ஆசிரயம் அத்தியாசம் இது மறந்து கூடாது இப்போ இது தென்னை மரம் சும்மா சொல்கிறேன் இந்த தென்னை மரத்துக்கு உங்களுக்கு எதாவது சம்பந்தம் இருக்கோ இது சுவாமிகளோடது நீங்கள் நினச்சின்ட்டுருக்கேன் நானும் நினச்சிட்டேன்னு வச்சுக்கோங்க இது தென்னை மரம் இருக்குது என்னப்பா தென்னை மரம் மட்டை தொங்குறது எடுத்துக் கோடலையென்னா அதுதான் அத்தியாசம்னு பேர் உதாரணத்துக்காக சொல்லு புரியறதுக்காக சொல்லு ஆனால் அதை பண்ணணும் அதை ஜாக்கிரதையாக பண்ணணும் அதை ட்ரெஸ் மாதிரி நினச்சிக்கணும் ஏன்னா நமக்கு பொறுப்பு இருக்குது சேர்ந்து பணத்தை எல்லாம் கொடுத்து ஒரு வீடு வாசலெல்லாம் இல்லாத ஒரு ஆளாக பார்த்து அவனுக்கு ஒரு மடத்தை கட்டி கொடுத்து சும்மா ஒரு ஜோக்காக சொல்லு ஏன்னா என்ன குடும்பம் இருக்கிறவனுக்கு கொடுத்தவன அவன் குடும்பமாக பண்ணிவிடுவான் அதை இதனால் நம்ம நம்ம எல்லோருமா சேர்ந்து ரூபாயெல்லாம் சேர்த்து ஒரு பொறுப்பே இல்லாத ஆள்கிட்ட பொறுப்பை கொடுத்து பொறுப்பை கொடுத்து பார்த்து அதுதான் உன் பொறுப்பு நீ பொறுப்பாக இருக்கியான்னு பார்க்கறது எங்கள் பொறுப்புன்னா எப்படின்னா சிக்கிக்கிறோம் பாருங்கள் நல்ல வேலை படித்ததுனால தப்பிச்சுக்கிறோம் சாஸ்திரம் மாத்திரம் படிக்காமல் இந்த விஷயமெல்லாம் உண்மை புரியாமல் இருந்தது வசமாக சம்சாரத்தில் உழல ஆரம்பிச்சிடும் அதனால் இதை பார்க்கற போதே என்னது அது தென்னைமரமாக பிரம்மனா அப்படின்னு கேட்டால் அது வந்து அதிஷ்டானம் பிரம்மன் அதிஷ்டானம் பிரம்மன் இந்த தென்னமர நாமரூபம் இருக்கே அது ஆசிரியம் அதில் வந்து என்னப்பா தேங்காய் சரியா காக்கிறையே அப்படின்னா அத்தியாசம் ரொம்ப நிறைய காசு அப்போ அத்தியாசம் போல் இருக்கேசம் தேங்காய் மட்டை எல்லாம் எங்க போட்ட அத்தியாசம் ஒரு நாம ரூபம் படுத்துற பாடு என்ன இதா இருந்தேன் பிரம்மன் தான் இப்படி நீங்கள் ஒரு ஒரு விஷயத்தையும் அனலைஸ் பண்ணி பண்ணி நீங்கள் புரிஞ்சுட்டீங்கன்னா இப்போ வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அப்படின்னா என்ன அர்த்தம் பிரம்மன் நாமரூபம் ஆசிரியம் பெரிய ப்ராப்ளமாக இருக்கு அத்தியாசம் ரொம்ப ஆனந்தமாக இருக்கு அத்தியாசம் மாட்டிப்பேன் கொஞ்ச நாள் கழித்து அவசியப்படுது அப்புறம் வந்து என்ன ஒன்று நம்ம மனசுல வந்து நேத்தி நேத்தி நேத்தி நேத்தி நேத்தி நேத்தி நேதி அப்படி ஆத்மா அது புரிஞ்சிடும் அதுக்கப்புறம் என்னாகும்னா அதுதான் நேற்று இன்னொரு ஸ்லோகம் சொன்னேன் அதாவது ஞானம் வரத்துக்கு முன்னால தைத்தம் வந்து மோகத்துக்கு காரணம் ஞானம் வரத்துக்கு முன்னால தைத்தம் மோகத்துக்கு காரணம் வந்ததுக்கு பிறகு துவைத்த உண்டு பண்ண முடியாது அதுக்கப்புறம் லீல தான் நம்ம இந்த உலகத்துல வாழ்றது லீல நம்ம பண்ற விவகாரங்கள் எல்லாம் நம்ம ஆழ் மனச போய் தாக்கம் சொன்னேன் அதை வந்து இதுக்கு சொன்னாங்க இந்த ஸ்லோகம் பூர்ணமாக தெரியணும் துவைதம் மோகாய போது மோகாய பவதி துவைதம் மோகாய போதாத்ராத் அப்படின்னு அந்த ஸ்லோகம் ஞானம் வருவதற்கு முன்பு துவைதம் மோகாய பவதி போதே பிராப்தே மனிஷையா மனிஷையான்னு அர்த்தம் நல்லா வேதாந்தம் படித்து குரு முகமாக வேதாந்த சாஸ்திரத்தை படித்து விசாரம் பண்ணி போதே பிராப்த்தே சதி ஞானத்தை அடைந்து விட்டால் போதே பிராப்த்தே மனிஷையா அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம்னா அதுக்கப்புறம் நமக்கு ஒரு நல்ல ஆன்மீகத்திலே இருக்கணுங்கிறதுக்காக வேண்டி நிறைய நிலவும் பண்ணுறோம் என்ன சொன்னால் பூஜா அர்த்தம் கல்பித்தம் இந்த கோவில் பூஜை வழிபாடு அஞ்சு கால பூஜை அஞ்சு கால நைவேத்தியம் இந்த வந்து அஞ்சு கால நெய்வேத்தியம் அஞ்சு கால ஸ்தோத்திரம் சொல்லக்கூடாது நைவேத்தியம் தான் ஞாபகத்துக்கு வருது நான் அஞ்சு கால அது இந்த வரவு செலவு இதெல்லாம் வந்து என்னென்னா இதெல்லாம் பகவானுக்கு பண்ணுறது இல்லைன்னா பூஜார்த்தம் கல்பித்தம் துவைத்தம் பூஜார்த்தம் ஸ்வீகிருத்தம் துவைத்தம்னு இருக்குது இன்னொரு ரீடிங் இருக்கு பூஜார்த்தம் ஸ்வீகிருத்தம் துவைத்தம் பூஜார்த்தம் கல்பித்தம் துவைத்தம் ரெண்டு ரீடிங் என்ன பண்றதுன்னா அது வந்து என்ன பண்றது நம்முடைய உணர்ச்சிகளை பிடிச்சதுனா தான் அதுவும் பிடிக்கலன்னா வம்புதான் நம்ம உணர்ச்சிகளை திருப்திப்படுத்துறது அப்புறம் நம்ம அறிவை திருப்தி படுத்துறது வேதாந்த அறிவு கேட்கிறது என்ன எது உண்மை கேட்டுண்டே இருக்கு எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு எப்பொருள் யார் யார் வாய் கேட்போம் அதுவும் முக்கியம் ஆளாளர்கள் சொல்லிட்டே இருமா எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு திருக்குறள் ரெண்டு குரல் இருக்கு எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு யார் எதை சொன்னாலும் நம்ம என்ன பண்ணணும் அதில் வந்து மெய்ப்பொருளை தான் பார்ப்போம் வந்து ஒரு விஷயத்தை பற்றி சொல்கிற போது அதை விவகாரமாக எடுத்துட்டு அதுக்கு அதுக்கு மேலே ரொம்ப எடுத்துக்கூடாது நீங்கள் எப்படி வேணாலும் இதை அர்த்தம் பண்ண முடியும் இந்த கான்டெக்ட்டை பொறுத்து ராஜாவுக்கு ரொம்ப முக்கியமாக ராஜா வந்து ராஜாவுக்கு தான் சொல்கிறார் பொருட்பாளர் தான் இருக்குது எல்லாம் ராஜாவுக்கு தான் திருவள்ளுவர் சொல்லிக் கொடுக்குறாரு இந்த மாதிரி உனக்கு கீழே நிறைய பேர் இருப்பான் உங்களை சுற்றி ஆளாளுக்கும் ஒன்று ஒன்று சொல்லுவான் அவங்க மெச்சூரிட்டிக்கு தகுந்த மாதிரி பேசுவான் நீ அதனுடைய சத்தியத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு நீ முயற்சி பண்ண எப்பொருள் யார் யார் வாய் கேட்கணும் ஒரு மந்திரி ஒன்று சொல்லுவான் ஒற்றன் ஒன்று சொல்லுவான் சேனாதிபதி ஒன்று சொல்லுவான் வீட்டில் இருக்க நீங்க அவங்களெல்லாம் அப்படி நினச்சிட்டு இருக்கீங்க வேற ராணி வேற ஒன்று சொல்லுவா இத்தனை பேர் ஆளாளு ஒன்று ஒன்று சொல்லிட்டு இருந்தா இத்தனையும் இவன் நிர்ணயம் ராஜா தர்ம தண்டத்தை பிடிச்சிட்டு இருக்கான் செங்கோல் எப்பொருள் யார் யார் வாய் கேட்கணும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு எவ்வளோ புத்திசாலியாக இருக்கணும் ஏன்னா இந்த இப்போ நம்ம நம்ம சிஸ்டமாக என்ன படிக்காமே மந்திரி ஆகிடும் இப்போ நம்ம வந்து அப்படிப்பட்ட வள்ளுவன் பிறந்த நாடு எப்பொருள் யார் யார் வாய் கேட்டணும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவுன்னு சொன்ன இந்த நாட்டில் இப்போ உனக்கு தகுதி என்னென்னா பதினெட்டு வயசு உனக்கு அறிவு இருந்தாலும் சரி இல்லாட்டாலும் சரி நீ படித்தாலும் சரி பரிவா படிக்காட்டாலும் சரி உனக்கு அஞ்சு ஐஏஏஎஸ் ஆபீசர் இருப்பான் அவன் படாதது ஆபீசர்லாம் சொல்றான் இன்னும் அறிவே இல்லாதவங்க அவசியப்படு செய்யுன்னா செய்யணும் என்ன பண்றதுப்பா போயிட்டு போட்டு சத்தியத்தை புரிஞ்சுக்கிறோம் அப்ப வந்து இந்த திருஷ்டி துவயம்ங்கிற விஷயத்த சொன்னேன் அதிஷ்டானம் அதெல்லாம் சொன்னேன் இன்னொரு சாமான ஜனம் விஷயங்களை கைர பாம்பா பாக்கிற போது அங்க அதிஷ்டான இருக்கா இல்லையா கேட்டா அதிஷ்டான அதிசம் நடக்காது அப்ப அதினாசம் அதிஷ்டான அதிஷ்டானம் தெரியலேன்னு சொன்னா அத்தியாசம் எதுல நடக்கிறது கேள்வி வரும் இருக்குன்னாலும் அதிஷ்டானு சொன்னாலும் பிராப்ளம் அதிஷ்டானு சொன்னாலும் பிரச்சனை அப்ப என்ன பண்றதுன்னா அது தெரிஞ்சும் தெரியாமல் இருக்குன்னு சொன்னான் அப்ப இந்த ஜெகத்து தான் பிரம்மன் தான் ஜெகத்தா இருக்கு ஆனால் பிரம்மன் ஜெகத்துங்கிறது நமக்கு தெரிஞ்சும் தெரியாமல் இருக்கு அப்ப அதுக்குதான் சொன்னேன் இல்லாததற்கு இருப்பு கிடையாது இருப்பது இல்லாமல் போவதில்லை அப்ப என்ன அர்த்தம்னா அடிக்கடி சொல்றது உண்டு நீங்கள் வேணா அதை யோசிச்சு பாருங்க இருப்பது உண்மை அல்ல இருப்பே உண்மை இருப்பது உண்மை அல்ல இருப்பே உண்மை எது சத்து சமசத்தான்னு பேர் சமசத்தா விஷமசத்தா இது நீ அடுத்த வேற எங்க சமசத்தா விஷமசத்தா எல்லாத்துலயும் இந்த சத்து சத்துங்கிறது இருக்கு பாருங்க அது சமமா இருக்கு இருக்குங்கிறது ஆனா வந்து நாம ரூபம் வந்து விஷம சத்தா நாம ரூப அதிஷ்டானம் சமசத்தா இது ரொம்ப டைம் ஆயிடும் மந்திர நகரவே நகர் ஆக சாமானியம் சமசத்தா சமசத்தா தான் சாமானிய ஜானம் அப்புறம் என்னது விசேஷ ஜானம் என்ன கடம் பட்டம் மட்டம் குடம் எல்லாம் எல்லா நாம ரூபங்களும் விஷம சப்தா இதை நீங்க புரிஞ்சுக்கணும் ஆகையினால ஏதோ பிரம்மனை தரிசனம் பண்றதுக்கு ஒரு ஸ்டேட்டுக்கெல்லாம் போக வேண்டாம் நம்ம ஒரு அதாவது அந்த பிரம்மனை உணர வேண்டால் நாம் சமாதி நிலைக்கு செல்ல வேண்டும் என்பது தவறு பிரம்மனை உணர்ந்து சமாதி நிலைக்கு செல்லுவாயாக பிரம்மனை உணர்வதற்கு சமாதி நிலைக்கு நீ போக பிரம்மனை உணராமல் நீ சமாதி நிலைக்கு போனால் பிரம்மனை நீ உணர முடியாது பிரம்மனை உணர்ந்து நீ சமாதிக்கு போனா நீ வந்து அது என்ன ஆகும்னா உன்னுடைய ஆழ மனசு ஆழமான மனசுக்கு அந்த பிரம்ம ஜானம் பிரம்மனை உணர்றதுக்கு எந்த நிலை வேணும் துவைத நிலை தான் வேணும் அத்வைத பிரம்மத்தை உணர்றதுக்கு தைத ஜெகத்து தான் வேணும் துவைத ஜெகத்தை வச்சுதான் அத்வைத பிரம்மனை புரிஞ்சுக்க முடியும் புரியதா பாம்பு எதில் தோன்றி இருந்து ஒடுங்குகிறது எந்த அவஸ்தூடின்னு நீங்க யோசிச்சாலும் தப்பு இல்லை கண்ண மூடின்னு ஒடுங்கி போயிட விடாது ஆழமா தியானம் என்ன எங்கேயா மனசு ஒழுங்கி போயிடும் ஒடுங்கி போகலாம் ஆனால் இந்த விஷயம் புரியாத வரைக்கும் ஒடுங்காதுங்கிறது வேறு விஷயம் அது ஒடுங்கின மாதிரி ஒரு தோற்றமே ஒடுங்காது ஏதோ சகுனத்தில் வந்து மனசு ஒரு லீனமாகலாம் அதுக்கு மனசு சக்தி இருக்கு அதனால ஆயிடலாம் ஆனால் அது பிரயோஜனம் இல்லை அப்போ இந்த ஜாகிர ஜாக்கிரதாவஸ்தில இந்த ஜகத்தை கொட்ட கொட்ட பார்த்துட்டு இருக்கிற இந்த உலகத்தில் அறிவை பயன்படுத்தி இதில் எது எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் பொருள் காண்பது அறிவு புரிஞ்சு கிடையாது பண்ணி தான் சக்கியம் பிரம்மந்தராச்சாரிய பாஷ்யத்தில் சொல்ற உடையவனே அந்த உண்மை பொருளை மெய்பொருளை உணர்கிறான் புருஷோ வேத ஆச்சாரியாதே விதித்தா வித்யா சாதிஷ்டம் இப்ப குரு சிஷிய விவகாரம் advaitama, குரு சிஷ்ய சாஸ்திர விவகாரம் எல்லாம் துவைதந்தான் ஆனால் விஷயம் என்னது அத்வைதம் நாஸ்தா நாஸ்திரம் நிஷ்யா சிதானந்த ரூபி அப்படின்னு படிக்கிறது எந்த அவஸ்தாஸ்தாவும் இல்லை சிஷ்யனும் இல்லை சிதானந்திவோகம் சிவோகம்ங்கிற அவஸ்தவஸ்தாகிரதையா ஸ்வப்னாவஸ்தையா சுசுப்திஅவஸ்தையா துரியஅவஸ்தையா முடிஞ்சடுத்துறதுக்கு சக்திக்காக கொஞ்சம் செவிக்கு உணவு இல்லாத போது சிறிது வயிற்றுக்கும் ஈயப்படும் அப்படின்னு கொடுத்துட்டு அப்புறம் போய் உட்கார்ந்துக்க வேண்டியது சொன்னதெல்லாம் நினைச்சு பார்க்க வேண்டியது குரு ஒருத்த வாக்கே மனோ எஸ்யம் யாருடைய மனசு குரு சொல்லிக் கொடுத்த வார்த்தையிலேயே இருக்கோ ஒரு மொழியே மலமொழிக்கும் ஒழிக்கும் என மொழிந்த குரு மொழியே மலையிலக்கு என நம்பினேன் அப்படிங்கிற தாய்மன் ஒரு மொழியே மலமொழிக்கும் ஒழிக்கும் என மொழிந்த குரு மொழியே மல என நம்பினேன் இப்போ அந்த வார்த்தையை பிடிச்சுக்கணும் வாக்கே மனா லக்னம் அதுக்கப்புறம் என்ன இருக்கு அதுக்கப்புறம் என்ன இருக்கு அது இந்த ஸ்லோகத்தை படிக்கணும் ஜாக்கிரதையா படிக்கணுமா இப்போதான் ஒருத்தர் பெரிய ஒரு சொன்ன நல்லா இருக்குல்யம் மனசேன்னிப் மே ஒன்னொன்னே சப்ளம் ஷரீரம் சுரூபம் உடம்பு ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னா என்னாச்சு தான் களத்திரம் ஒய்ஃபும் ரொம்ப அழகா இருக்காங்க இவன் ஹஸ்பண்டு நல்ல பர்சனாலிட்டின் சோவாட் ஒய்ஃபால்ஸும் ரொம்ப நல்ல பர்சனாலிட்டி தான் சோ வாட் யசஸ்டார சித்திரம் ரொம்ப நல்ல புகழ் இருக்குது நல்ல படிச்சிருக்கா நல்ல பதவி இருக்கு புகழ் இருக்கு வாட் இஸ் யூ சோ வாட் கேட்கி தனம் மேரு பணமா கேட்கவே வேண்டாம் பெரிய என்னது குருனே கிங் தனியாக ரொம்ப பணம் உள்ள ஆளுங்க தனம் மேருத்து மேரு துல்லியம் எல்லாத்திலையும் சப்ளை பண்ணணுமா வழியே தெரியாமல் இருக்கு சுரூபம் குரோஹோ அங்கிரி பத்மே எஸ்ய ந லக்னம் சே அதா கீம் இதெல்லாம் இந்த குருவுளோட குரு பக்தி தான் இதுக்கெல்லாம் மதிப்புங்கிறார் குரு பக்தி இல்லைன்னா மதிப்பு இல்லைங்கிற இப்போ இந்த திருஷ்டி துவயம் பார்த்துட்டோம் நான் ஒரு கிரமம் வச்சுருக்கேன் இப்போ சாமானிய ஜானம் விசேஷ ஜானம் இதெல்லாம் பார்த்துட்டோம் இன்னொரு கருத்தையும் சொல்கிறேன் இது ஒரு யுக்தி ரொம்ப முக்கியமானது தெரிஞ்சதுதான் நம்ம அதையும் நினைச்சுக்கணும் இங்க சத்தியத்துக்கும் மிச்சிக்கும் லட்சணம் சத்தியத்துக்கும் மிச்சிக்கும் லட்சணம் ரொம்ப முக்கியமான லட்சணம் என்னன்னு கேட்டா எதை ஞானத்தினால நீக்க முடியுமோ அதுக்கு பேரு மிச்சா எதை நம்ம ஞானத்தினால நீக்கிறோமோ அது மிச்சா எதை ஞானத்தினால நீக்க முடியாதோ அது சத்தியம் எது ஞான பாத்தியம் தத்து மிச்சியாதுண்டே அத்வைதத்தை வந்து நம்ம பாதிக்க முடிய நீக்க முடிய வந்து ஞானத்தால நம்ம நீக்கிறோம் இப்ப நான் சொல்றேன் இல்லையா இது தென்னை மரம் எனக்கு சம்சாரமா சம்சாரம் இல்லையாங்கிறது எப்படி இருக்கு என் ஞானத்தை பொறுத்திருக்கு நான் ஞானத்தினால நீக்கிட்டேன்னு வச்சுங்க அதே இது இன்னொரு பக்கத்தில் இருக்கிற அஜ்ஞானி வச்சிருக்காரு ஒருத்தர் வச்சிருக்கார் அவருக்கு வந்து அது சம்சாரத்துக்கு காரணமா இருக்கு ஆக ஞானத்தினால நீக்க கூடியது பிசிக்கலா நீங்க நீக்க இந்த தென்னை மரம் எனக்கு ரொம்ப ப்ராப்ளமாக இருக்கு தென்னை மரத்தை வெட்டி எழுதி அப்படி வேண்டாம் நீ தென்னை மரத்தில் நீ வச்சிருக்கிற அபிமானத்தை விடும் அதே மாதிரி சரீரம் எனக்கு ரொம்ப ப்ராப்ளமாக இருக்கு இந்த சரீரை சொத்து தொலைஞ்சா பரவாயில்லைங்க நீ சரீர செத்தா என்ன சாகாட்டி குணா என்ன இருந்துட்டு போறது நீ அபிமானத்தை விடு அதுதானே சுவாமி கஷ்டமா இருக்கு முழங்கால் வலி வந்தவனுக்கு எல்லோரும் தெரியும் நம்ம சொல்றோம் அப்படி ஆனால் அது விஷம் விஷம் அதனாலதான் வந்து இப்போ ஏதோ ஒரு புத்தகத்தில் படித்த என்ன அதில் போட்டிருந்தது ஸ்தூல தேகம் அப்புறம் வந்து ஸ்தூல தேகம் யோக தேகம் சித்த தேகம் மந்திரதேகம் திவ்ய தேகம் இந்த உடம்பை அஞ்சா தான் ஒரு இன்ஃபர்மேஷன் துணுக்கு துணுக்கு செய்தி ஒரு துணுக்கு ஒரு துணுக்கு அதாவது நல்லா சாப்பிட்டு சாப்பிட்டு அடிக்கடி உடம்ப பார்த்துக்கிட்டே இருக்காமல் பாருங்க அவனுக்கு வந்து வெறும் சூழல் தான் இருக்கு மரம் மனுஷனே இல்லை பெருமனை சாப்பிட்டு சாப்பிட்டு உடம்பு நல்லா போஷாக்காக வச்சுருந்து அது மாத்திரம் வெறும் ஸ்தூல தேகத்துக்கு மாத்திரம் முக்கியத்துவம் கொடுக்குறான் சாப்பிட்றது நல்லா ரோட்டில் போகிற பானிப்பூரி அந்த பூரி கண்டதெல்லாம் என்ன தம்ஸ் அப்பு கிடைச்சதெல்லாம் வாங்கி வாங்கி உள்ளே போட்டுகிட்டே இருக்குது வந்ததெல்லாம் கொள்ளு மகாராஜன் கப்பல் எல்லாம் போட்டுக்க வேண்டியது வாயத்துக்கு போட்டுக்க வேண்டியது ரோட்டில் போகிறதெல்லாம் வாங்கி சாப்பிட வெறும் ஸ்தூல சரீர சம்ரட்சணை அடிக்கடி பார்த்துக்க வேண்டியது இவனுக்கு சூல சரீரம் மாத்திர தான் இருக்குது அவன் மனுஷனாக பிறந்து பிரயோஜனமே இல்லை மிருகத்துக்கு சமாளம் அப்புறம் இன்னொருத்தான் என்ன பண்ணுறான் அந்த ஹட்டயோகம் எல்லாம் பண்ணி இல்லை ரொம்பலாம் சாப்பிடக்கூடாது உடம்பு ரொம்ப முக்கியமாக வச்சுக்கணும் ஹெல்த் கான்ஷியஸ்லாம் இருக்குது அவனுக்கு அதனால என்ன பண்ணுறான் கொஞ்சம் இதெல்லாம் ஸ்பிரிச்சுவாலிட்டியோட சேர்ந்து தான் ஹட்டயோகம் பண்ணுறான் ஹட்ட யோகம்னா என்ன காலமும் உட்காலத்தில் வந்து யோகாசனங்கள்லாம் போட்டு பத்மாசனம் போட்டு புஜங்காசனம் போட்டு இந்த மாதிரி ஆசனாதிகளெல்லாம் போட்டு சரீரத்தை வச்சுக்கிறான் அவனோட தேகம் என்ன தேகம் வெறும் ஸ்தூல தேகம் மாற்றம் இல்லை மாம்ச தேகம் இல்லை யோக யோகிக் பாடி அது யோக ஷரீரம் இந்த சரீரத்தை நம்ம என்ன பண்ணோம் ஸ்தூல சரீரத்தை ஸ்தூல சரீரம் அம்மா அப்பா உண்டாக்கினது பகவான் நமக்கு கொடுத்துருக்கார் இந்த ஸ்தூல சரீரத்தை நம்ம யோக சரீரமாக மாற்றணும் யோகாபியாசம் பண்ணி அப்புறம் இது யோக சரீரம் இந்த யோக சரீரத்திலே இது ஞாபகம் இது ஹட்ட யோகம் வெறும் ஃபிசிக்கலாக பண்ணுறது ஹட்ட யோக ஷரீரம் அப்புறம் அடுத்தது இன்னொரு சரீரம் என்னென்னு கேட்டால் யோக தேகத்துக்கு அடுத்தது இந்த குண்டலி யோகம் பண்ணுறது இன்னும் கொஞ்சம் மேலே விசேஷமான யோகம் அது ராஜயோகம்னு சொல்கிறோமே ஹடயோகம் வேறு ராஜயோகம் வேறு இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டாக பண்ணுறது இந்த உள்ளுக்குள்ள இந்த மூலாதாரத்துலேருந்து சஹசிராரம் வரைக்கும் அந்த சக்கரங்களையெல்லாம் சக்ரா மெடிடேஷன் அப்படி சொல்லணும் அதெல்லாம் இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த இப்போ இப்போ யூனிவர்சிட்டியிலேனா இதெல்லாம் கொஞ்சம் இன்ட்ரடியூஸ் பண்ணணுன்னு நினைக்கிறான் ஆனால் மத சார்பற்ற நாடு எதா போனால் மதம் அதுக்கு பார்க்க இப்போ யோகாங்கிற உலகம் ஒத்துவிடுத்து யோகாங்கிற சப்தத்தை எல்லோரும் ஒத்துக்கிட்டா அதுக்கு ரிலீஜியஸ் கலர் இல்லை அதனால யோகா ஃபார் ஹியூமன் எக்ஸலன்ஸ் எப்படி எப்படியோ உருப்படியான செல் யோகா ஃபார் யூ ஹியூமன் எக்ஸலன்ஸ் அப்படின்னு போட்டு இப்போ யூனிவர்சிட்டியில இன்ட்ரடியூஸ் பண்ண யோகத்துக்கு யோகம் நல்லது அப்போ இந்த இந்த இதெல்லாம் பண்ணினா அந்த குண்டரணி யோகமெல்லாம் பண்ணினால் அதோட பிரயோஜனம் என்னென்னா சித்த தேகம்னா அந்த அதை சொல்கிறாங்க சாஸ்திரத்தில் இப்படி சொல்கிறாங்க சித்தா குரூப்ல சித்த தேகம்னு குண்டரணி யோகம்லாம் பண்ண இந்த அந்தர்யாகம் எல்லாம் பண்ணுறாங்களே கோவிலில் பூஜைலாம் அதில் பிரதானம் அதுதான் ஆக அந்த அந்த பூஜை சுவாமிக்கு பூஜை பண்ணுற போது எல்லாம் பண்ணிட்டு தான் பண்ணணும் அதெல்லாம் ஒரு கிரமம் இருக்குது அதாவது இந்த குண்டனி மகாசக்தி குண்டனினி விசதந்துதனியை பவானி பாவனா கம்யா அதெல்லாம் பண்ணினா இந்த சரீரம் சித்த தேகமாக மாறிடுவான் அப்புறம் நிறைய மந்திரங்கள் எல்லாம் ஜபம் பண்ணுறோன்னு வச்சுங்கோ மந்திரங்கள் எல்லாம் ஜபிச்சு ஜபிச்சு இந்த ம இந்த சரீரம் எப்படிப்பட்டதுன்னா மந்திர தேகமாக மாறிடுறது மந்திர தேகமாக மாறிடுறது மந்திர திருமேனி அப்படி ஆயிடும் அதுக்கப்புறம் இந்த ஞானத்தை அடைஞ்சிட்டா இந்த சரீரம் என்ன சரீரம்னா திவ்ய தேகம் அத்வைத ஞானத்தை அடைஞ்சு விட்டா இந்த உடம்பு எப்படிப்பட்ட உடம்புன்னா திவ்ய திருமேனி தெய்வீக திருமேனி இப்போ எப்படி இருக்குன்னா வெறும் சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்கினா ஸ்தூல தேகம் யோகாபியாசம் ஹட யோகாபியாசம் பண்ணினா அது யோக தேகம் குண்டலி யோகம் பண்ணினா அந்த உடம்பு சித்த தேகம் அப்புறம் வந்து மந்திரத்தை நிறைய ஜபம் பண்ணினா மந்த்ர தேகம் அப்புறம் பிரம்ம ஜானத்தை அடைஞ்சா அது திவ்ய தேகம் நம்ம இப்படிலாம் சொன்ன ஓ நம்மளுக்கு திவ்ய தேகம் ஆகும் அப்பவும் இந்த சரீர அபிமானம் போக போறது ஆனா அது ஆகணும்னு நினைக்கிற தப்பு இல்லை ஞானம் அடைஞ்சா என்ன அர்த்தம் ஞானமே என்ன ஞானம் இது நாகம் தேகஹா தேகோ நாகம் ஒரு பாட்டு மாதிரி பாடுற தேகோ நாகம் ஜீவோ நாகம் பிரத்யகிண்ட பிரம்மை ஒரு பாட்டா பாடிவிட்டான் தள்ளி காரம் ஜோ நாகம் தேகம் தான் ஜீவன் நான் கிடையாது இந்த ஞானத்தினால இதை நீக்க முடியும் நமக்கு தேக அபிமானம் இருக்கு இந்த சரீரத்தில் நமக்கு ரொம்ப அபிமானம் இருக்கு அந்த அபிமானத்தை நம்ம நீக்கிட்டோம்னா அபிமானம் நீங்கின தேகம் என்ன தேகம் திவ்ய தேகம் தேகத்தில் அபிமானம் இல்லாதது திவ்ய தேகம் ஆக இது வந்து அத்வைதம் வந்து ஞான அபாத்தியம் என்ன பண்றோம் ஞானத்தினால நீக்குறோம் அதனாலதான் தாய்மாரவர் பாடினர் வேதமுடன் ஆகம புராண இதிகாச கலைகளெல்லாம் அத்வைதைத மார்க்கத்தையே விரிவாய் எடுத்து உரைக்கும் மே அத்வைதான உண்டு பண்ணும் ஞானமாகும் ஊகம் அனுபவம் வச்சனம் மூன்றுக்கும் ஒவ்வொது இந்த அடிப்படையில் சொன்னிருக்க வேதமுடன் ஆகம புராண இத்திகாச கலைகள் எல்லாம் எல்லா லிட்டரேச்சரும் அத்வைத துவைத மார்க்கத்தையே விரிவாய் எடுத்துரைக்கும் அத்வைதத்தையும் துவைதத்தை பத்தி தான் பேசுகிறது ஓதறிய துவைதமே இந்த துவைதத்தையே நம்மளால வார்த்தையால் சொல்ல முடியல என்னெல்லாம் விசித்திரம் இருக்கு சங்கராச்சாரிய சொல்வர் மனசாப்பி அச்சித்த ரச்சனா ரூபச ஜகதா ஜென்மாத்தியதா சூத்திரத்தில் சொல்ற பொழுது மனசாபி அச்சித்த ரச்சனா ரூபம் மனசில் இதெல்லாம் நம்மளால் நினைக்க முடியுமாங்கிறார் இந்த ஆதிசங்கர் சொல்லியிருக்காரு ஆதிசங்கர் அத்வைதத்தை சொன்னார் அத்வைத சொன்னார் துவைதத்தை இருக்கிற துவைதத்தை இல்லைன்னு சொல்லி விட்டார் அப்படின்னு சொன்னா எப்படி சொன்னாரு பாதிக்கப்படுறது மித்யா ஞானத்தினால பாதிக்கப்பட முடியாதது சத்தியம் அத்வை சத்தியம் மித்யா மிச்சியா என்ன அர்த்தம்னா உண்மை இல்லைன்னு அர்த்தம் பொய்யுங்கிறத காட்டணும் உண்மை இல்லைங்கிறதுலாம் ரொம்ப தாற்பயம் அத்வைதங்கிறதுக்கு ஒன்றுங்கிறத காட்டணும் ரெண்டாவதா ஒன்று இல்லைங்கிறதா தாற்பயம் இதை பற்றி விரிவாக இன்னும் இந்த விசாரத்தை பண்ணி மந்திரத்துக்கு அர்த்தத்தை சொல்லுவதற்கு அடுத்த வகுப்புல நான் முயற்சி பண்றேன் இதோட இந்த விசாரத்தை நம்ம முடிச்சிருக்கோம் ஜெகத்தில் ஏதாவது பிரம்மத்தை விசாரம் பண்ணுறதுக்கு ஜெகத்தை தான் விசாரம் பண்ணணும்னு ஆரம்பிச்சிருக்கோம் இது எப்படிங்கிற விஷயத்த நான் அடுத்தவோனா தேவியேஜ் ஆரங்கு வாசேமேவி தஞ்சாயுந்திரோ வவ ஸ்வஷா விஷவே நத்தரி நோகஸ் ம்ாரோ குருரா மூர்பேதவி வோமப்தேயிணா மூர்த்தே நம மூர்த்தியெல்லாம் வாழி எங்கள் மோனகுருவாழி அருள் வா்த்தையன்றும் வாழி அன்பர் வாழி பராபரமே ஓம்ஷா ஹரி ஓ ஆதிநஸ்மன் புவனேஸ்வரிதேவிக்கீ சமீக்கீ